ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கரதலப்பில் ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்ன நாம் இந்த மனித பிறவி ரொம்ப அரிதான பிறவி இதை நாம் எடுத்துருக்கோம் இந்த பிறவியில் நாம் சௌக்கியமாக வாழணும் அதுதான் நமக்கு லட்சியம் சுகஜீவனம்னு பேர் சுகமாக வாழணும் சுகமாக வாழறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பசி பட்னியோடு இருக்கக்கூடாது நல்ல ஆகாரம் நமக்கு கிடைக்கணும் ராத்திரி படுத்துன்றால் நன்னா நிம்மதியாக தூங்கணும் வியாதிகள் இருக்கப்படாது தேகத்தில் நோய் வேகமே இருக்கப்படாது அப்படி யார் இருக்கானோ அவன்தான் சுகஜீவின்னு பேர் அவன்தான் பிறவி பலனை அடைஞ்ச அடையிறான்னு பேர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் இது மூணுமே சிக்கலாக தான் இருக்குது நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுல சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது நல்ல சாப்பாடுன்னா சாப்பிட்டால் உடனே ஜீரணமாகணும் கலப்படம் இல்லாத உணவாக இருக்கணும் அது இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல தோன்றுறது ராத்திரி படுத்துண்டால் தூக்கம் வரமாட்டேங்கிறது வியாதிங்கிறத கேட்கவே வேண்டாம் இப்படி இருக்குது இதில் இப்போது உள்ள ஒரு சந்தேகம் உண்டு என்னென்னா நாம் பண்ணக்கூடிய பித்திருக்கர்மாக்கள்னாலே இந்த மூணு பலனும் பித்திருக்கள் கொடுக்குறா அப்படின்னு வேதம் தர்மசாஸ்திரம் புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அதாவது நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது நல்ல தூக்கம் மன நிம்மதி கிடைக்கிறது வியாதிகளே வராது அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கி உலக நடப்பில் பார்த்தா ஸ்ராத்தம் ஸ்ரத்தையாக அன்றைக்கி எப்படி ஸ்ராத்தத்தை பண்ணணுமோ கூடிய வரையிலும் நியமமாக இருந்து ஸ்ராத்தம் பண்ணுறவர்களுக்கும் அல்லது ஏதோ கடனுக்குன்னு ஏதோ வாழ்க்கை அரிசி வச்சோ அல்லது எங்கேயோ போய் ச யாரோ நாலு பேருக்கு சாப்பாடு போட்டோ அல்லது எங்கேயாவது ஆசிரமங்களில் பைசாவை கட்டியோ ஒரு அஸ்ரத்தையாக இந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறவாளுக்கும் பித்திருக்கள் மேலே விஸ்வாசமே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் ஸ்ராத்தமே பண்ணாமல் இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை வியாதியில் லோக்கத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ராத்தம் பண்ணாதவனுக்கு வியாதி வந்ததுன்னா நாம் சமாதானம் பண்ணிக்கிறோம் அவன் ஸ்ராத்தங்கள்லாம் ஒன்றும் சரியாகவே பண்ணுறது அவனுக்கு வியாதி வர்றதில் தோஷம் இல்லை வரவேண்டியதான் அவனுக்கு அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிறான் ஆனால் ஸ்ரத்தையாக அந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறவனுக்கும் வியாதி வருது அது தீர்க்கமான வியாதியாக இருக்குது அதாவது ஆயுஷ்காலம் முடிய மருந்து சாப்பிடக்கூடிய வியாதியாக இருக்குது அல்லது அப்பப்போ அந்த வியாதி உடம்பில் வேகத்தை ஜாஸ்தியாக காட்டுறது அப்பப்போ மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு இது ரெண்டுமே இல்லாட்ட போனாலும் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது அப்பப்போ மருந்து மாத்திரைகளில் போயின்னு இருக்கு இவைகளில் வித்தியாசமே தெரியல உலகத்தில் ஆனாலும் நாம் ஸ்ரத்தையாக ஸ்ரத்தையாக பண்ணுறோம் அந்த ஸ்ராதத்தை ஏன்னா வேதம் நம்முடைய தர்மசாஸ்திரம் புராணங்கள்லாம் சொல்கிறது அவைகள்லாம் பொய் சொல்லாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை மனசில் வச்சுருந்து அதை செய்கிறோம் ஆனால் நாம் ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய ஸ்ராத்த பலன் நமக்கு வருதா வரலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா உலகத்தில் பார்த்தா ஒன்றும் வித்தியாசமே தெரியல புண்ணியம் பண்ணுறவனும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் புண்ணியம் பண்ணாதவனும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஏதோ ஆஸ்பத்திரி நோய் ஆஸ்பத்திரி மருந்துன்னே செலவாயின்னு மன நிம்மதி இல்லை நல்ல சாப்பாடு இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கும் அப்போது இந்த சிராத்த பலன் நமக்கு எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நமக்கு புராணங்கள் ரொம்ப அழகாக நமக்கு காட்டுறது கதைகளின் மூலமாக இந்த ஸ்ராத்தினுடைய பெருமை இந்த ஸ்ராத்தத்தில் பிதற்கள் இங்கே வராங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவ எப்படி நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தை வாங்கிக்கிறாங்கிறதுக்கு புராணங்கள் தான் நமக்கு ஆதாரம் அவைகளை தான் இப்போ வர வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் அவைகளை விரிவாக பார்த்த பிறகு ஸ்ராத்தங்களில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் விஸ்தாரமாக பார்க்க போகிறோம் அதில் புராணங்களில் அடிப்படையாக வச்சுட்டு நாம் பார்க்கும் பொழுது நிறையா சரித்திரங்கள் பித்தர்களுடைய பெருமைகளை காட்டுறது இந்த பித்தற்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அனுபவித்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பித்தர்கள் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறான்னா இப்போது நமக்கு சின்ன ஒரு வியாதி வருது ஒரு ஜரம் வருது அப்படின்னா உடனே நமக்கு கவலை ஜாஸ்தியாக போய்டுறது உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஜுரத்துலையே பதினஞ்சு விதம் இருக்குது எதனால் இந்த ஜுரம் வந்தது ஏதோ பூச்சிக்கடியினால வந்ததா நாம் சாப்பிட்ட வஸ்துக்கள்னால வந்ததா நாம் வேறு எதோ மருந்து சாப்பிட்டதுனால இந்த ஜூரம் வந்ததா இப்படி நிறையா விதங்கள் இருக்குது வியாதியில் ஆனால் அந்த பயம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது உலகத்திலையே வியாதியினால் காலமானவால் விட அந்த வியாதியினுடைய பல ஒரு பயத்தினால் காலமானவாக தான் ரொம்ப ஜாஸ்தி சுகர் வந்துடுத்து அப்படின்னா இந்த சுகர் வியாதி நம்மளுக்கு ஆயுஷ்காலம் முடிய நம்மளை கொள்ள போகிறது இனிமீது திணிப்புகள்லாம் ஜாஸ்தி சாப்பிடப்படாது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் அந்த காலம்பறை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுருக்கிற பொழுதே நடுப்புற ஒரு மருந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ட பிறகு ஒரு மருந்து சாப்பிட்ணும் அதில் அந்த சுகர் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடனே ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கணும் சுகர் கீழே இறங்கி அதுக்கு மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும் ஆத்திரி தூங்கும்போது அதாவது நெஞ்சு வலி வந்ததுன்னா சுகர் வர்றவாளுக்கு தெரியாது காலில் காயங்கள் ஏற்படக்கூடாது இப்படி வா சொல்கிற இந்த கட்டுப்பாடுகளை பார்க்கும் பொழுதே நமக்கு இனி ஆயுஷ்காலம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற தீர்மானம் நமக்கு வந்துடுறது அதுதான் பகவத்கீதையில் மனதேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ கீதை காட்டுறது ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒருத்தன் துக்கப்படுறான் ஒருத்தன் சுகமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா மனசு தான் என்ன வியாதி வந்தாலும் இந்த மன உறுதிங்கிறது இருந்ததுன்னா கைகால் வெட்டப்பட்டிருந்தாலும் கூட அவனுக்கு அந்த வெட்டப்பட்ட வேதனை தெரியாது மனசு பலமாக இருந்ததுன்னா இந்த மனோபலத்தை கொடுக்கிறவர்கள் பித்திருக்கள் தான் நமக்கு என்ன வியாதி வந்தாலும் வரட்டுமே வியாதி எதனால் வரப்போகிறது நாம் செய்யக்கூடாத ஏதோ ஒரு பாப்பகர் மாக்கிறதுனாலே நமக்கு இந்த வியாதி வருது அதை அனுபவித்து தான் தீர்க்கணும் ஆனால் அந்த வியாதியினுடைய வேகம் நமக்கு தெரியப்படாது அந்த வியாதியோட வேதனை நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அந்த உறுதியை நமக்கு கொடுக்கிறவா பித்திருக்கள் அந்த மன உறுதி இருந்ததுன்னா இது பழைய நாளில் இப்போது இந்த சுகர் பிபி இதெல்லாம் கிடையாதா அப்படின்னு பார்த்தா உண்டு பழைய நாள்லேயும் இந்த தீர்க்கமான வியாதிகள்லாம் உண்டும் ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கும் அது அதனுடைய வேதனை அவர்களுக்கு மனசை வேதனைப்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு நிறையா சரித்திரங்கள் இருக்குது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்